ரிபுகீதை பத்தொன்பதாவது அத்தியாயம் ஞானினது மகிமை உரைக்கும் அத்தியாயம் தகும் பொருளை நிதாக நினைக்கின் நம் சொல்வேன் தடையறவே பரஞ்ஞானம் திருடமா மட்டும் மிகும் பிரியமேவிய நன்மனீனோடே மெய்யான இப்பொருளை ஒருமையாய்கேள் ஜகம்பரமும் ஜீவர்களும் சுத்த புய்யே சகலமுமே சின்மயமாம் பிரம்ம ரூபம் தகும் பிரம்மம் அதுவே நின் நிஜஸ்வரூபம் தற்பரமே சகலர்க்கும் நிஜஸ்வரூபம் அகம் பிரம்மம் எனக் கயலாய் சித்தும் இல்லை அக பிரம்மம் எனக் கயலாய் ஜட்டமும் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் சத்தும் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் இருமை இல்லை அகம் பிரம்மம் எனக் ஒருமை இல்லை அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அயலறவே அனவரதம் அறிவாய்மைந்த அகம் பிரம்மம் எனக் கயலாய் மாயை இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் ஈசன் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் ஜீவன் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் அகம் பிரம்மம் எனக் ஒன்றும் இல்லை அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமில்லாம் என்று அயலறவே அனவரதம் அறிவாய் மைந்தாம் அகம் பிரம்மம் எனக் கையலாய் பூத்தம் இல்லை அகம் பிரம்மம் எனக் புவனம் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் சுரரும் இல்லை அகம் பிரம்மம் எனக் கையலாய் திரியக்கில்லை அகம் பிரம்மம் எனக் எவையும் இல்லை அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அயலறவே அனவரதம் அறிவாய்மைந்த அகம் பிரம்மம் எனக் கயலாய் பாவம் இல்லை அக பிரம்மம் எனக் அறமும் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் சுகமும் இல்லை அகம் பிரம்மம் எனக் கையலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் பிரம்ம அகம் அகமெல்லாம் அயலறவே அனவரதம் அறிவாய் அகம் பிரம்மம் எனக் தந்தை இல்லை அகம் பிரம்மம் எனக் தாயும் இல்லை அகம் பிரம்மம் எனக் தமரும் இல்லை அகம் பிரம்மம் எனக் பிறரும் இல்லை அகம் பிரம்மம் எனக் குருவும் இல்லை அகம் பிரம்மம் எனக் எவரும் இல்லை அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் என்று அயலறவே அனவரதம் அகம் பிரம்மம் எனக் கையலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் ஸ்நானம் இல்லை அகம் பிரம்மம் எனக் தெய்வம் இல்லை அகம் பிரம்மம் எனக் பூஜை இல்லை அகம் பிரம்மம் எனக் செயலும் இல்லை அகம் பிரம்மம் எனக் பயனும் இல்லை அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமில்லாமென்று அயலறவே அனவரதம் அறிவாய்மைந்தாம் அகம் பிரம்மம் எனக் கையலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் யோகம் இல்லை அகம் பிரம்மம் எனக் ஞானம் இல்லை அகம் பிரம்மம் எனக் கயலாய் இல்லை அகம் பிரம்மம் எனக் கையலோ இல்லை அகம் பிரம்மம் பிரம்ம அகம் அகமெல்லாமென்று அயலறவே அனவரதம் அறிவாய்மைந்தாம் அக பிரம்மானந்தான் நிர்மி கல்ப ஆகும் அழிலமுமே பிரம்மமாகும் தகும் பிரம்மம் நானாகும் நானே அந்த தற்பரமாம் பிரம்மமெனும் அபியாசத்தால் ஜகம்பரமும் ஜீவர்களும் சிறிதும் தோன்றார் சின்மயமாயிருக்கின்ற அகண்டாக்கார அகம் பிரம்ம ஞானத்தை அடைந்தே அத்தால் அநாதிபவ பாசத்தை அறுப்பாய்மைந்தோன்றாத கண்ட அறிவுதனை அடைந்தவனே முக்தனானோன் இன்னவிதம் அகண்ட பரஞானம் உற்றோன் இவ்வுலகில்லை விடத்தொமறியாவன் உன்ன உணா பல கூடி ஜீவருக்குள் உரமான ஞானமுழோர் ஒருவன் தானே அன்னவனை தரிசித்த மாத்திரத்தால் அறமேலாய் அகமெல்லாம் அழியும் அன்றே திருடஞ்ஞானி தரிசனமே தீர்த்தமாடல் திருடஞானி தரிசனமே தேவ பூஜை திருடஞ்ஞானி தரிசனமே ஜபத பங்கள் திருடஞானி தரிசனமே செய்யும் அறங்கள் திருடஞ்ஞானி தரிசனமே சிவத்தை காணல் திருடஞானி தரிசனமே சிவத்தின் சேவை திருடஞானி தரிசனமே மேவு தற்கு திருவிதமாம் உலகத்தும் அரிதாம் யார்க்கும் வரமான ஞானிக்கு மகிழ்வினோடே வளமான பூஜனமே அளிப்பதாலும் ஸ்திரமான ஞானிக்கு தேவையான திரவியமே சத்தையோடு கொடுப்பதாலும் பரமான ஞானிக்கு பக்தியோடே பலவிதமாம் அரிதான மோட்ச சுகம் எளிதேயாக அடைந்திடலாம் அணுவும் இதில் ஐயம் இல்லை ஞானியுடைய செய்வதாலே ஞான பலம் அடைந்ததனால் ஆன பரமானந்தம் அடையலாகும் அதன் பின்பு பரமான விதேக முக்தி தானுமதாம் அடைந்திடலாம் ஆதலாலே தளர்வு தரும் பவபீதி அனைத்தும் தள்ளி அர்ச்சனையே செய்ய நிச்சயத்தை நினக்குறமாய் மீளவுமே நிகழ்த்த கேளாய் சதானந்த கனமான பிரம்மேனான் சலனமிலா சாந்த பர பிரமே நான் சிதாகாச வடிவான பிரம்மேனான் ஜெகஜீவ சரங்களில் அ பிரம்மே நான் உதார பரிபூர்ணமாம் பரனான் என்றே உணர்வுடையோ நுரமான நிச்சயங்கான் உத்தமமாம் ஒன்றான பிரம்மேனான் உள்ளுக்கும் உள்ளான பிரம்மே நான் நித்தியமாய் நீங்காத பிரம்மே நான் நிறைவுக்கும் நிறைவான பிரம்மே நான் சத்தியமாய் சலியாத பிரம்மேனான் சர்வாத்மஸ்வரூப பர பிரம்மே நான் அத்வைத பூரணமாம் பரனான் என்றே அறிஞனுடைய அழுத்தம் ஒரு நிச்சயங்கான் குணதோஷம் ஒன்றுமிலா பிரம்மே நான் குருவுக்கும் குருவான பிரம்மே நான் க்ஷணமாதி காலமிலா பிரம்மேனான் கற்பனைகள் யாவுமிலா பிரம்மே நான் இணையொன்றும் இல்லாத பிரம்மே ஏக பரிபூரணமாம் பிரம்மேனான் அணுவேனும் அந்யமிலா பரனான் என்றே அறிஞனுடையழுத்தமுரு நிச்சயங்கான் திரிகுணமும் கடந்த பர பிரம்மேனான் திகழ் புத்தி கப்பாலாம் பிரம்மேனான் ஸ்ருதியுமே கடந்த பர பிரம்மேனான் சுழல் மனது கப்பாலாம் பிரம்ம மேனான் சர்வமுமே கடந்த பர பிரம்மேனான் சரீரமுதற்கப்பாலாம் பிரம்மே நான் ஒரு புணர்வும் ஒன்றாத பரனான் என்றே உணர்வுடையோ நுறமான நிச்சயங்கான் ஜாகிரமும் கடந்த பர பிரமேனான் சார்க்கனமும் கடந்த பர பிரம்மே நான் தூக்கமுமே கடந்த பர பிரம்மே நான் துவைதமெல்லாம் கடந்த பர பிரம்மே நான் ஆக்கைகளுக்கு அப்பாலாம் பிரம்ம மேனான் அபிமானி கப்பாலாம் பிரம்மமே நான் நீக்கமர நிறைவுற்ற பறனான் என்றே நிகரற்ற அறிஞனுடைய நிச்சயங்கான் அலை உணர்வு கப்பாலாம் பிரம்மேனான் அவிதைக்கும் அப்பாலாம் பிரம்மமே நான் பல பொருளுக்கப்பாலாம் பிரம்ம மேனான் பரத்துக்கும் பரமான பிரம்மே நான் நிலைமருவும் உணர்வுருவாம் பிரம்மேனான் நிகில பரிபூரணமாம் பிரம்மமே நான் சலனமிலா பரபிரம்மம் நானே என்று சாந்தி மிகு அறிஞனுடை நிச்சயங்கான் பேசியின் நிச்சயமும் சமாதி விட்டு பிரிவுற்ற காலத்தில் உள்ளதன்றே பாசமிலா சமாதியினில் இருக்கும் காலை பரவியின் நிச்சயமும் அறிஞர்க்கில்லை சாஸ்வத சமாதிதனில் சலனமற்று சங்கல்ப விகல்பங்கள் அனைத்துமற்றே அனுபவத்தோன் ஆவரணம் இன்றிய சஞ்சலமாய் நிற்பன் சலனமிலா சிலை போலும் காஷ்டம் போலும் சங்கல்ப விகல்பங்கள் ஒன்றும் இன்றே கலனமுரா பிரம்மத்தில் பாலும் நீரும் கலப்பது போல் வேறறவே கலந்து சற்றும் அலைவரவே விரிதாக சுகித்திருக்கும் அறிஞனுடை அந்நிஷ்டை மகிமை தன்னை இலை மறுவாமனத்தாலும் வசனத்தாலும் இணைந்திடவும் பகர்ந்திடவும் ஆர்தாம் வல்லோர் அரணாதல் கரியாதல் நயனேயாதல் அன்றியுள வனே கவித அமரராதல் பரஞ்ஞானி மகிமைதனை கிஞ்சீலேனும் பழுதறவே பாங்காக பகர்வதற்கிங்கு ஒருபோதும் வல்லரலர் மனவாக்குகள் ஒன்றாத மகிமை சொல்ல யார்தாம் வல்லோர் இருண்மேவாய் இவ்விதமாம் ஞானம் சாரல் எவ்வுலகம் தனிலும் மிக அரிதேயாமால் திரமான அகம்பிரம் என்னும் ஞானம் த்ரீவிதமா உலகத்தும் அரிதேயாகும் உரமாக அகம்பிரம்மம் ஞானம் மேவி உணர் உருவாம் பரபிரம்மஸ்வரூப பிரியாத பரஞானி தன்னை கண்டு பேசுவதே மிக வரிதாம் ஒரு காலந்த பரஞ்ஞானி கிட்டும் ஆகில் பரமான மொற்றநிலை தானும் கிட்டும் ஞானி பத தீர்த்தத்தால் ஸ்நானம் செய்வோன் ஞானகன வடிவான பரமேயாவன் ஆன வெகு ஜென்மத்தில் அனுஷ்டி புற்ற அறங்களெல்லாம் பரிபாகமான வர்க்கே ஹீனமிலா ஞானியுடை தரிசனாதி எளிதாக இஜென்மம் தன்னில் ஏதும் ஊனமிலா ஞானியுடை தரிசனாதி உருவோர்க்கும் பவபீதி மீண்டும் உண்டோ இன்னவிதம் இயம்பியதும் பிரம்ம மேயாம் ஏக பரிபூரணமாம் பிரம்மம் அல்லாது அந்நியமாய் காண்பதெல்லாம் சுத்த பொய்யே அவையெல்லாம் அத்தியாபேயாம் பண்ணியதில்லையிலே பார்ப்பதெல்லாம் பிரம்மமென்றும் அது நான் என்றும் பின்னமிலா கண்ட பரஞ்ஞானம் பெற்று வேதமிலா பரபிரம்ம வடிவேயாவாய் சங்கிரகமாக நினைக்கின்ற வண்ணம் சகலத்தின் சித்தாந்தமாக பங்கமிலா பரம்பொருளை பகந்தே நண்பால் பகந்தபடி பழுதரவே கேட்டோணர்ந்தோன் சங்கமிலா பரபிரம்ம வடிவேயாவன் சாற்றியதை தினமும் படிப்போன் தானும் துங்க பரஜானத்தை அடைவாய் மேவி தூய பர வடிவாகி சுகமே சார்வன் பரஜானம் திருடமாகும் பொருட்டு மீண்டும் பழுதறவே பரமார்த்தம் பகர கேளாய் ஒரு நாளும் ஒரு பொருளும் எங்கும் இல்லை உள்ளதலாம் அகண்ட பர பிரமா காரம் பிரிவான உலகெல்லாம் பிரம்மாக்காரம் பிறங்கி இடும் ஜீவரெல்லாம் பிரம்மாக்காரம் பரமான ஈசனுமே பிரம்மா காரம் பரபதமும் அகண்ட பர பிராரம் ஊனாகத் தோற்றுவதும் பிரம்மா உயிர் முதலாய் தோன்றுவதும் பிரம்மா காரம் கோணாகத் தோற்றுவதும் பிரம்மா குரு முதலாய் தோற்றுவதும் பிரம்மா நானாவாய் தோற்றுவதும் பிரம்மா நவநவமாய் தோற்றுவதும் பிரம்மா நீ நானாய்த் தோற்றுவதும் பிரம்மாக்காரம் நிகழ்கின்ற தோற்றமெல்லாம் பிரம்மாக்காரம் அஸ்திரமாம் பரபிரம்மம் நோ நானே அகங்காரமற்ற பர பிரம்மம் நானே இத்வைத்தம் எவையுமில்லா பிரம்ம நானே ஏகச்சித் ஆகாஷ பர பிரம்மானே சத்திய சித் சுகனமாம் பிரம்மனானே சலனமிலா சாந்த பரபிரம்மானே நித்தியமங்களமான பரநான்றின்றே நிச்சலமாயப்போதும் நிச்சயி பாய் அனைத்துமிழா சன்மாத்திர ஸ்வரூபனானே அனைத்துமிழா சின்மாத்திர ஸ்வரூபனானே அனைத்து மிலா சுகமாத்திர ஸ்வரூபனானே அனைத்துமிளா சுத்தபரஸ்வரூபனானே அனைத்துமிழா அத்வைதூபனானே அனைத்துமிழா அனாமயமாம் ஸ்வரூபனானே அனைத்துமில்லா கண்டபரஸ்வரூபனான அசஞ்சலமாயனவரதம் நிச்சயப்பாய் எப்போதும் அழியாத ஸ்வரூபனானே எப்போதும் அக்ஷரமாம் ஸ்வரூபனானே எப்போதும் இருமையில்லா ஸ்வரூபனானே எப்போதும் ஏகமதாம் ஸ்வரூபனானே எப்போதும் பரிசுத்தவரூபனானே எப்போதும் பிரஜான ஸ்வரூபனானே எப்போதும் பரபிரம்மஸ்வரூபனானென்ற இடையறவே எளிதாக நிச்சயிப்பாய் எப்போதும் இருக்கின்ற ஸ்வரூபனானே எப்போதும் இலங்கியிடும் ஸ்வரூபனானே எப்போதும் இனிதான ஸ்வரூபனானே எப்போதும் என்பகன ஸ்வரூபனானே எப்போதும் எல்லாமாம் ஸ்வரூபனானே எப்போதும் எவையும் இலாஸ்வரூபனானே எப்போதும் பரபிரம்மஸ்வரூபனான இடையறவே எளிதாக நிச்சயப்பாய் எப்போதும் சித்தாந்த ஸ்வரூபனானே எப்போதும் சின்மயமாம் ஸ்வரூபனானே எப்போதும் சத்தான ஸ்வரூபனானே எப்போதும் சாந்தபர ஸ்வரூபனானே எப்போதும் சுத்தமதாம் ஸ்வரூபனானே எப்போதும் சூக்மபர சொரூபனானே எப்போதும் பரபிரம்மஸ்வரூபனானே இடையறவே எளிதாக நிச்சயிப்பாய் எப்போதும் சமமான ஸ்வரூபனானேன் எப்போதும் சலியாத ஸ்வரூபனானேன் எப்போதும் நிலைபெற்ற ஸ்வரூபனானேன் எப்போதும் நிச்சலமாம் ஸ்வரூபனானேன் எப்போதும் நிர்மலமாம் ஸ்வரூபனானேன் எப்போதும் நிஷ்களமாம் ஸ்வரூபனானேன் எப்போதும் நிறைந்த பரஸ்வரூபனானென்று இடையறவே எளிதாக நிச்சய பாய் எப்போதும் மாய இலா ஸ்வரூபனானே எப்போதும் அவித்ய இலா ஸ்வரூபனானே எப்போதும் ஈசனிலா சொரூபனானே எப்போதும் ஜீவனிலா ஸ்வரூபனானே எப்போதும் அகண்டபரஸ்வரூபனானே எப்போதும் அத்வைத்த ஸ்வரூபனானே எப்போதும் ஏகபரஸ்வரூபனான் என்று இடையறவே எளிதாக நிச்சயிப்பாய் எப்போதும் ஆத்மாவே பிரம்மமாகும் எப்போதும் பிரம்மமதே ஆத்மாவாகும் எப்போதும் பிரம்மத்து கயலென்றாத்மா எப்போதும் ஆத்மாவுக் கயலொன்றில்லை எப்போதும் எல்லாமும் ஆத்மாவேயாம் எப்போதும் எல்லாமும் பிரம்ம மேயாம் எப்போதும் ஆத்மாவாம் பறனா நின்றேன் இருமையற எளிதாக நிச்சயிப்பாய் போதிய உன்னுடைய மனதினிடை உதியா நின்ற பேதமெல்லாம் அணுவும் இல்லா தொழிப்பாய்மைந்த பேதம் மகத்தான பீத்தியாகும் ஏதுமிலா சுசுக்தியினில் பேதம் எல்லாம் இருப்பதனால் எள்ளளவும் பீதி இல்லை பேதமுறும் நனவு கனாய் வீரண்டில் பேதம் இருக்கின்றதனால் பீத்தி கண்டோம் ஆதலினால் மகத்தான பீத்திக்கெல்லாம் ஆலயமாயிருக்கின்ற பேதம் தன்னை பேதமில்லா கண்ட பற பிரியாத பழக்கத்தால் ஒழிப்பாய்மைந்தாம் ஓதியையு கண்ட பற உற்றவனே பவபாச முக்தனானோன் சாதகமாயிதை என்றும் பழக போனம் சம்சார பாசத்தால் முக்தனாவன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே அகண்ட பரஜானியானோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே இவ்வுலகில் புருஷனானோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே ஆத்ம சுகம் அனுபவிப்போன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே அறந்த இலா ஜீவன் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே அகிலர்க்கும் மேலாய் நின்றோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே பவதுக்கம் அனைத்தும் தீர்ந்தோன் அனவரதம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே நிறதிசையானம் சார்த்தோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே அகண்டபர பிரம்மமானோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே பேதம் எல்லாம் மரவீடத்தோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே பீத்தி எல்லாம் மரவோழித்தோன் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே அபயபத தமர்ந்து நின்றோன் அனவரதம் அகம் பிரம்ம நிச்சயத்தை அடைந்தவனே ஆனந்த வடிவாகின்றோன் பிரம்ம மகம் அகம் பிரம்மம் என்று வண்ணம் வேதமில்லா அகம் பிரம்ம நிச்சயத்தை சரிவரவே சந்ததமும் பழகா நின்றோன் சத்திய சித் சுகணமாம் பரமேயாவன் அரியவனே ஆதனிலா நீ அன்புடனே அகம் பிரம்ம நிச்சயத்தை பிரிவரவே பழகியதால் பேதம் தீர்ந்து பின்னமிலா அகண்டபர பிரம்மம் மாவாய் இருமையில்லா கண்டபர நிச்சயத்தின் இயல்புதனை நிதாக நினைக்கிண்ணம் சொல்வேன் சர்வமென காண்கின்ற நாம ரூபம் சற்றுமொரு காலத்தும் இலவே இல்லை பிரிவெனவே காண்கின்ற நாம ரூப வேதமெலாம் கண்ட பர பிரும் திரி உருவாம் அப்ரம் நானே என்னும் திருட உணர்வே அக்க பர நிச்சயங்கான் யான் என்றும் தேகமலன் தேகி அல்லன் யான் என்றும் பொறிகளல்லன் புலன்களல்லன் யான் என்றும் உள்ளம் அல்லன் யான் என்றும் சித்தம் அல்லன் யான் என்றும் யான் என்றும் இதன் மூலம் ஞானம் அல்லன் யான் என்றும் பரபிரம்மம் எனக்கு வேறாய் எள்ளளவும் இலை எனவே நிச்சயப்பாய் நல்லன் மறிப்போ நல்லன் யான் என்றும் அந்த நலன் எதிரல்லன் நினைப்பலனன் மறப்போ நல்லன் யான் என்றும் அக்ஞநலன் யானென்றும் பெத்த நலன் முக்தனல்லன் யான் என்றும் பரபிரம்மம் எனக்கு வேறாய் எள்ளளவும் இலையெனவே நிச்சயிப்பாய் யானென்றும் கருவியலன் கர்மம் அல்லன் யானெவையும் செய்கின்ற கர்த்தாவல்லன் யான் என்றும் போகமலன் போக்யம் அல்லன் யானெவையும் புஜிக்கின்ற போக்தாவல்லன் யானென்றும் ஞானமலன் ஏயம் அல்லன் யான் எவையும் அறிகின்ற ஞாத்தாவல்லன் யான் என்றும் பரபிரம்மம் எனக்கு வேறாய் எள்ளளவும் இலையெனவே நிச்சயப்பாய் யான் என்றும் பஞ்சவித கோஷம் அல்லன் யான் என்றும் அவையின பீமானி அல்லன் யான் என்றும் மூன்றுவித தேகம் அல்லன் யான் என்றும் அவையின பீமானி அல்லன் யான் என்றும் மூன்றுவித அவஸ்தை அல்லன் யான் என்றும் அவையறியும் சாட்சி அல்லன் யான் என்றும் பரபிரம்மம் எனக்கு வேறாய் எள்ளளவும் இலையெனவே நிச்சயப்பாய் யான் என்றும் சமஷ்டி அல்லன் வியஷ்டி அல்லன் யான் என்றும் அவையின பிமானி அல்லன் யான் என்றும் திரிபுடியாதொன்றும் அல்லன் அல்லன் யான் என்றும் பரபிரம்மம் எனக்கு வேறாய் எள்ளளவும் இலையனவே நிச்சயிப்பாய் யான் என்றும் சத்திய சித் சுகமாம் வஸ்து யான் என்றும் சகலமுமாய் நிறைந்த வஸ்து யான் என்றும் நித்திய மங்களமாம் வஸ்தூம் யான் என்றும் நிரதிசையானந்த வஸ்து யான் என்றும் அத்வைத்தமான வஸ்து யான் என்றும் அகண்ட பரிபூர்ண வஸ்து யான் என்றும் பரபிரம் அளவும் இளையெனவே நிச்சயப்பாய் யான் நிச்சலமாய் நின்ற வஸ்து யான் என்றும் நிர்மலமாய் வஸ்து யான் எவைக்கும் இனிதான வஸ்து யான் என்றும் வஸ்து யான் என்றும் சர்வாத்மஸ்வரூப வஸ்து யான் என்றும் சலனமிலாசாந்த வஸ்து யான் என்றும் பரபிரம் வஸ்து வேறொன்ற எள்ளளவும் இளையனவே நிச்சயிபாய் யானென்றும் நிஷ்களமாம் பிரம்ம ரூபம் யான் என்றும் நிர்மலமாம் பிரம்ம ரூபம் யான் நிரஞ்சனமாம் பிரம்மரூபம் யான் என்றும் நிராமயமாம் பிரம்ம ரூபம் யான் என்றும் நிகரற்ற பிரம்ம ரூபம் யான் என்றும் அகண்டபர பிரம்மரூபம் எனக் கயலே இல்லை என நிச்சயப்பாய் யான் என்றும் சின்மயமாம் பிரம்ம ரூபம் சுகமயமாம் பிரம்ம ரூபம் யான் என்றும் யான் என்றும் இருமையில பிரம்ம ரூபம் யான் என்றும் ஏகபர பிரம்ம ரூபம் யான் என்றும் அகண்ட பர பிரம ரூபம் எனக் கையிலே இல்லை என நிச்சயி பாய் சாற்றிய இவ்வகண்ட பர நிச்சயத்தின் சந்ததமும் சலியாத பழக்கத்தாலே தோற்றிய இப்பலவிதமாம் நாம ரூப துவைதத்தின் தோற்றமெல்லாம் அறமறந்தே எற்றியைய கண்ட பரபிரம்மத்தின் கண் எப்போதும் ஏகரசமாகி நின்று போற்றியனின் ஸ்வரூப சுகம் அனுபவித்து பூரணமாம் பரபிரம்ம வடிவே யாவாய் துவைதமெலாம் காண்கின்ற கனவே போலாம் துவைதமெல்லாம் கந்தர்வ நகரே போலாம் துவைத்தமெலாம் காணலின் நீர் நிகரேயாகும் துவைத மகேந்திர ஜால நிகரேயாகும் துவைத்தமெல்லாம் சச நிகரே யாகும் துவைதமெல்லாம் நரஸ்ருங்க நிகரே யாகும் துவைத்தமெலாம் மலடி மகன் நிகரே யாகும் துவைதமெல்லாம் ஆகமலர் நிகரேயாமால் ஆசிரியன் நடைவாக சிஷ்யனு கிங் அத்வைத உபதேசம் பரமார்த்த நின்றமிலா அத்வைத்தம் உபதேசிப்பன் நேசமுடன் யானு ரமாய் எனக்கு சொல்லும் நீதி இதன் நிகழ்த்திய ஓர் திருஷ்டாந்தங் தந்தை முதல் மரணத்தில் பந்துவின் தளர்த்தனையன் திரவியமே தந்த அழைத்து வந்த ஜனம் அழுகின்ற நீதி அன்னோன் வழங்குதன பொருட்டன்றி உண்மை அன்றே அந்த விதமா சிறியனு கிங்கு அத்வைத்தம் புகழுங்கால் ஐயமில்லை அதனால் துவைத்தம் மறந்தென்றும் அத்வைத்த வடிவேயாவாய் அகம் பிரம்மம் பிரம்ம அகம் அகமெல்லாம் என்று அன வரதம் அதி திருடமாய் நிச்சயிற்று மிகும் பிரம்ம பாவனையே தொடர்பாய் செய்தே மேபி இத்வைத்தம் எல்லாம் மிக மறந்தே அகம் பிரம்ம ஞானமது நிறுவிகல்பானவுடன் அசஞ்சலமாய் சிலையே போல தகும் பிரம்ம வடிவாகி தளர்வு தீர்ந்து தடையற்ற ஆனந்தம் அனுபவிப்பாய் ஜகம் பணியும் பரமசிவன் எனக்கு முன்னம் சகலர்க்கும் ஹிதமாக அருளி செய்த அகம் பிரம்ம ஞானத்தை நினைக்கி வண்ணம் அருள் செய்தேன் எங்கு மிக அரிதாமிந்த தகும் பொருளின் சிரவணமேதி செய்வோன் தடையற்ற அகண்டபர ஜானம் பெற்றே அகம் பிரம்ம வாக்கின் லட்சியமாய் நின்ற அகண்டபர வடிவாவன் ஐயம் இல்லை வேதமுதல் லோதலினால் யாகம் தன்னால் விரதத்தால் நியமமுதல் யோகாங்கத்தால் சாதகமாம் தானத்தால் மற்றும் உள்ள சகலவித கர்மத்தால் பரசீவத்தை பேதமர அறிவமெனும் இச்சை உண்டாம் பின்னமிலா சிவ வடிவாம் மகாலிங்கத்தை தீதரவே அனவரதம் பூஜை போர்க்கே திருடஜானம் உண்டாகி மோகம் தீரம் அகில பரிபூர்ணமாய் அனைத்து முண்டான் அடங்குவதற்காலயமாம் சிவரூபந்தான் நிகரின் மகாலிங்கமித அனுசந்தானம் நிரந்தரமாய் செய்வது வே இவற்றின் பூஜை அகமதனில்லி பூஜை செய்வோருக்கே அகண்ட பர சிவனருளால் அறிவுண்டாமென்ற இகழ் வரவேறு புனிவந்நிதாகனு கங்கு ஈனமுரா பரம்பொருளை இசைத்தான் அன்றே நேசமாய்பரநிச்சயமேவிய நிறுவி கல்பகானமடைந்ததால் நாசமேவிய இப்பலபேதமாம் நாமரூபமனை துமரந்துடன் பாசமின்றிய சிற்பரூபமாய் பந்தம் யாவும் விடு திடலாமெனல் ஆண்டவன் பரிபூரண ரூபமே ஆசிலானந்த ஆண்டவன் பரிபூரண ரூபே நம் ஆண்டவன் பரிபூரண ரூபமே பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்